தியாகம் என் தூதர்களை உண்மைப்படுத்தி இருப்பதுமே தவிர அவரை புறப்பட செய்யவில்லை எனவே நான் அவரை சொர்க்கத்தில் நுடைய செய்யவோ அல்லது போரில் கிட்டிய பொருட்களுடன் அவரை அவருடைய இடத்திற்கே வீட்டிற்கே திருப்பி அனுப்புவது என் மீதுள்ள உள்ள கடமையாகும் என்று அல்லாஹு அவர்கள் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக அல்லாஹுவின் வழியில் ஏற்பட்ட காயம் மறுமை நாளின் போதும் காயம்பட்ட நாளில் இருந்த தோற்றத்திலேயே இருக்கும் அதன் நிறம் ரத்தத்தின் நிறமாக இருக்கும் அதன் வாடையோ கஸ்தூரியின் வாடை போலவே இருக்கும் முகம்மதியின் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக முஸ்லிம்களுக்கு அல்லாஹுவின் வழியில் போரிட செல்லும் அணியில் சேராமல் இருக்க மாட்டேன் எனினும் அவர்களை அனுப்பி வைக்கும் வசதியை நான் அடையவில்லை அவர்களும் வசதி பெறவில்லை என்னை விடுத்து அவர்கள் வராமல் இருப்பது அவர்களுக்கு துயரத்தை ஏற்படுத்தும் முகம்மதின் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக அல்லாஹுவின் வழியில் நான் போரிட்டுக் கொல்லப்படவும் மீண்டும் போரிட்டுக் கொள்ளப்படவும் மீண்டும் போரிட்டுக் கொல்லப்படவும் தான் விரும்புகிறேன் என்று நபிசல்லாஹு அலிஹின் சொல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒன்று எட்டு ஏழு ஆறு புகாரி எண் இரண்டு எட்டு பூஜ்ஜியம் மூன்றில் சில வாசல் உள்ளது